நண்பர்களே நட்டின் <tip> வேண்டாம் ஒண்ணு ரெண்டு பேரும் ஆளாளுக்கு அவங்க காசை கொண்டு போறோம் நான் என் காசை கொண்டு வரேன் நீ அம்மாட்ட காசு வாங்கிட்டு வாங்கிட்டு வாஸ்கிரீம் வந்தாதான் திரிட்டு ஏன்னா கிடையாது அப்பா ஒரு சல்லிய ஒழிஞ்சதுப்பா நிம்மதியா கதையை சொல்லலாம் ஹேரி வழக்கம் போல பள்ளி வழக்கம் முடிஞ்சு அடுத்த லீவ்ல இருக்கிறான் அங்கிள் அண்ட் சித்தப்பா வீட்டில் அங்கிள் வர்ணான் வீட்டில் இருக்கிறான் ஸோ ஒரு நாள் வழக்கம் போல டிவி பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு சாதா மக்கள் டிவியில ஒரு மாய உலகத்திலிருந்து ஒரு பெரிய செய்தி பிளாஷ் நியூஸா வருது மாய உலகத்தின் மாபெரும் குற்றவாளி சீரியஸ் பிளாக் அஸ்கோபன் சிறையில் தப்பினான் இன்னும் எல்லாருக்கும் பயமா இருக்கு அங்கே சித்தி சித்தப்பாக்கே பயமா இருக்கு ஏன்னா மா வழக்கமாக உலகத்தை பற்றின செய்திகளே இங்கே வராது இந்த முறை வந்து இந்த மாதிரி நியூஸ் வருது ஒரு மாபெரும் குற்றவாளி தப்பிச்சுட்டான்னு சாதா டிவியில் போடுறாங்கன்னா அது நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்த கூடுமோன்னு பயப்படுறாங்க மாய உலகத்தின் தலைமை அமைச்சர் கர்னிலியஸ் ஃபட்ஜ் நமது நாட்டு இங்கிலாந்து பிரதமரிடம் இன்று காலை வந்து உரைத்த செய்தியாவது மாய உலகத்தின் மாபெரும் ஆபத்து மிகுந்த குற்றவாளியான சீரியஸ் பிளாக் நேற்று இரவு சிறையில் இருந்து தப்பினான் பலத்த பாதுகாப்புல இருந்தும் அச்சிறையில் பாதுகாப்புக்கு நேர்ந்த டிமன்டஸை மீறி அவன் தப்பி விட்டான் டிமன்டஸ்னா யாருன்னு நமக்கும் தெரியல ஹாரி பாட்டருக்கும் தெரியல ஆனா மட்டும் அந்த பேரை கட்ட மூஞ்செல்லாம் அப்படியே பயங்கரமா கோரமா பயத்துல அப்படியே மாறுது யார் <yar> ஒரு உன்னை அங்கிள வர போன வச்சுட்டு பெட்டினிட்ட பெட்டினியா பெட்டுனியா நம்மளோட ஆண்ட் மார்ச் நம்ம எல்லாரையும் பார்க்க வராங்க பெரிய பணக்காரி டட்லி ரொம்ப புடிக்கும் டட்லிக்கும் அவங்க வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஹேரிய பார்த்து டாய் போன வருஷம் நடந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு உன்னை கொன்னே போட்டுருவேன் அவங்க வரும்போது ஒழுங்கு முடியாத ரூம் குள்ள நீ பாட்டணும் வேலையை பார்த்துட்டு இருக்க உன்னால எந்த சத்தமும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஹாரி சரி சரி அங்கிள்னு உன்னுக்கு தலையாட்டுறான் நம்ம தான் ஹாரி ரொம்ப பிரபலமானவராச்சே ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணாம அவர் பிரபலம் முடியுமா அவரே சும்மா இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் தேடி தேடி வந்துட்டேதான் இருக்கும் ஸோ ஹாரி வளர்க்கும் போல ஆன்ட் மார்ஜி வராங்க அவன் ரூம்ல அடைஞ்சிருக்கிறான் எங்க அந்த பைத்தியக்கார பையன் அவனையும் நான் பார்க்கணும் அப்படின்னு ஆன்ட்டு மார்ஜி வந்து கொஞ்ச நேரத்துல டட்லி எல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு ஹாரியை மென்ஷன் பண்ணி கூப்பிடறாங்க உன்னே அங்கிள் ஹாரி வடா பெரிய வடா அப்படின்னு ஆன்டிகிட்ட சிரிச்சிட்டு இங்க இப்ப கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இங்க வந்து திட்டுறாரு ஏதாவது வந்து வர அவங்க என்ன பேசினாலும் சும்மா இருக்கற ஏதாவது உன்னோட மாயத்தனத்தை ஏதாவது காட்டினா அவ்வளவுதான் அப்படின்னு விரட்டிட்டு கூட்டிட்டு போறாரு ஹாரி அவன் கையில ஒரு ஸ்கூல் புக் எடுத்துட்டு போறான் அவங்க என்ன பேசினாலும் நம்ம ஏதாவது புக் படிச்சுட்டு எதாவது சும்மா இருக்கலாம்னு சொல்லி அந்த புக்கை எடுத்துட்டு போறான் ஹேண்ட் மார்ஜி பார்த்தவொடனே இந்த மாதிரி பைத்தியக்கார பயிலாம் எப்படிப்பா நீ வீட்டுக்குள்ள வச்சிருக்கா நம்ம டட்லி எவ்வளவு சூப்பரா குண்டா நல்லூன் மாதிரி சூப்பராக இருக்காரு பம்பளி மாசு மாதிரி முகம் அந்த முகத்தை பார்க்கறதுக்கே ஒரு லட்சணம் தெரியுது இதுவும் எலும்பும் தோலுமா அசிங்கமா சூக்கப்பைய இவெல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்க சமாளிக்கிறா சொல்றாங்க இல்ல அவங்க சொந்தக்காரங்க இவங்க அம்மா அப்பா எங்க அம்மா என்னோட அக்கா நான் என்ன செய்யறது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் தான் பார்த்துக்கணும் ஆமா அதுவும் கரெக்ட் தான் இல்லைன்னா அதுக்கும் ஊர் எதாவது சொல்லும் இவனை அனாதையா விட்டுட்டீங்கன்னு அவனை பார்த்து ஆகணும் இவங்க அப்பா அம்மா ஏதாவது ஒரு பைத்தியக்கார ஸ்கூல் போய் படிச்சாங்க ஹாகுவர்ட்ஸ் அந்த ஸ்கூல்ல படிக்கிறானா இல்ல இல்ல இல்ல நம்ம சாதா உலகத்திலேயே ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கதான் இவனை வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் மட்டும் நாங்க கூட வச்சுக்கிறோம் அப்படின்னு ஆன்டிபெட்டோனியாவும் சொல்றாங்க அறிக்குறிய கடுப்பு என்னோட நான் எவ்வளவு பெரிய மாய உலகத்துல போய் படிச்சுட்டு வரேன் எவ்வளவு பெரிய கலைகள்லாம் கத்துட்டு வரேன் எவ்வளவு ஆபத்துக்களை சந்திச்சு நான் பல பேரை காப்பாத்துறேன் என்ன ஒரு பைத்தியகார ஸ்கூல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா சொல்றாங்களே கடுப்பு ஆயிரி இருந்தாலும் அவங்க பேச்சை கேட்காம கேட்காம புக்க படிச்சுட்டே இருக்கான் அதையும் அந்த அம்மா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சு ஹேண்ட் மாறிச்சு பாரு நான் இவ்வளவு சொல்றேன் அவன் மோத்துல ஏதாவது மா மாற்றம் நம்மள மனுஷனாவது மதிக்கிறானா அவன் பாட்டுன்னு அந்த புக்கை படிக்கிறான் அது ஒரு லூசுத்தனமான புக்கு இவன் ஒரு லூசு பைய இவங்க அப்பா அம்மாவே ஒரு பைத்தியக்காரங்க ஒரு காரை கூட ஓட்ட தெரியாம காரை இடிச்சு செத்துட்டாங்க வேற ரோட்ல ஏதாவது சைட்ல இருக்கிற டிவைடர்ல இடிச்சு செத்துட்டாங்க காரை கூட ஓட்ட தெரியாதவங்க இதுக்கு ஒரு லூசு பத்தனமான பயம் அப்படின்னு சிரிக்குது அங்கிள் வரேன்னா பார்த்துட்டு சரிம்மா நான் செரிப்பா, செரிப்பா, சரிப்பா அப்படின்னு அங்கி சமாதானப்படுறது நீ உள்ள போ உள்ள போ உடனே ஆட்டுமாச்சுக்கு ஒரே சிரிப்பு எங்க இரு அப்பா அம்மா கார்பரேஷன்ல சாவலையா வேற எப்படி சேத்தாங்கன்னு சொல்லுப்பா அங்கிள் வேறான் தருக்குறாரு இருப்பா இருப்பா அவனு ஏதாவது சொந்தமா ஏதாவது கதை கட்டுவான்ல அவனை நல்லவனு என்ன கதை நம்மளும் கேட்போமே உன் அப்பா அம்மா எப்படி சேர்த்தாங்க நீ சொல்ற கார் விபத்து செத்தாங்க எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் வெளிப்படுது கோபம் என்ன நடந்ததுன்னு யாருக்குமே புரியல அந்த அம்மா அவனோட உருவம் அப்படியே பெருசா ஆகிட்டே இருக்கு அப்படியே பலூன் உதனை அப்படியே மேல பறக்குமோ அதே மாதிரி பறந்து போய் சீலிங்ஸ் போய் ஒட்டிக்கிட்டாங்க உடம்பு பயங்கரமா பெருசா வயிறு எல்லாம் கை கால் எல்லாம் புடச்சி ட்ரெஸ்ல விட்டு கை காலெல்லாம் வெளியே வந்து அவளுக்கு இது வேண்டுதான் இது வேணும் அவளுக்கு நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டான் ஹாரிக்கு வெளியே போனதுக்கு அப்புறம்தான் அவனுக்கு தோணுது ஐயோ அவசரப்பட்டு வெளியே வந்துட்டமே நம்ம சக்தி வர உபயோகிச்சிட்டமே ஏற்கனவே போன வருஷம் டாபி சக்தி உபயோகப்படுத்துனதுக்கு எனக்கு வார்னிங் லெட்டர் இருந்தது இன்னொருத்தர செஞ்சால் ஸ்கூலு விட்டு தூக்கிடுவேன் வேற சொன்னாங்க இந்த முறை என்னென்ன லெட்டர் வந்து நம்ம என்ன செய்ய போறாங்களோன்னு புரியலையே ஹாரி முடிச்சிட்டே இருக்கான் இதுக்கப்புறம் இதனால் என்னென்ன விளைவுகள் வருது இதனால் அவன் தண்டிக்கப்படுறானா இதெல்லாம் வரும் பாகங்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்